சத்குரு ஸ்வாமிக்கு ஜெய் குரு கிருப்பியான் கர்க்க பாகவதம் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா இருபத்தேழாம் அதிகாயத்தில் இருக்கும் இந்த சமஸ்கரணம் பூர்வார்த்தத்தில் கோவிந்த பட்டாபிஷேகத்தை காண்பிக்கிறார் வசத்தியான இது இந்த ஒரு கட்டம் வசதியானது அதாவது இந்த யாதவ குலத்தில் பிறந்த கண்ணனுக்கு ராஜ பட்டாபிஷேகம் கிடையாது ராம பட்டாபிஷேகம் வந்து இல்லையா ராமருக்கு வந்து ராஜாவாக பட்டாபிஷேகம் வந்து இல்லையா அந்த மாதிரிலாம் கண்ணனுக்கு கிடையாது ஏற்கனவே அவங்களுக்கு எது குலத்தில் வந்ததினால அதில் வந்த ஒரு ஒரு எப்போது பல வம்சங்களுக்கு முன்னாலும் வந்துடுது ஏற்கனவே பார்த்துன்னா வந்துருக்கும் ரொம்ப அத்தியா ஸ்கந்தத்தில் பார்த்து வந்து அப்படின்னு அதனால் ஏற்றுக்கொள்ளணும் இந்த கோவிந்த பட்டாபிஷேகம் ஒன்று கண்ணனுக்கு நடந்த பட்டாபிஷேகமாக சொல்லப்பட்டது அதுதான் அதனால் அதுவும் கோக்களுக்கெல்லாம் கோக்களுக்கெல்லாம் ஒரு தலைவனான இந்திரன் இந்திரன்னா தலைவன்னு இருக்கும் இந்திரன்னா போஸ்ட் அதான் மூன்று லோகங்களுக்கும் அவன் வந்து தலைவனாக இருக்கார் அந்த கோஸ்ட் போஸ்ட் மாதிரி இருக்கும் அப்படி என்ன சொல்றாருன்னா கோவி கோவிந்தா காம் கோவிந்தா காம்னா அர்த்தம் காம்னா பசுக்கள் அர்த்தம் விந்தத்தின்னா ஈஸ்வரனாக இருந்து காப்பாற்றுகிறார் ஈஸ்வரனாக இருந்து காப்பாற்றுகிறார் போற்றுகிறார் அப்படிங்கிற உற்பத்தியிலாக கோவிந்தங்கிற இது வந்துடும் அதனால் எல்லா பசுக்களுக்கும் கோபாலன் ஏற்கனவே கோபாலனுங்கிற பேர் உண்டு கோபாலன்னா கண்ணஞ்சு தான் கோபாலனாதான் பழைய காலத்தையும் அந்த இதெல்லாம் அந்த ஒரு அறுபது வருஷத்துக்கு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி சொல்லலாம் கோபாலன் கோபாலன்தான் சொல்வார் அப்படியும் அந்த பசுக்களுக்கும் சக்கர பூமிக்கும் அதைபற்றி அதனால் கோபாலன்னு கோவிந்தன் சொல்லப்பட்டது அதனால் பூலோ உவாசிகள் எல்லாராலையும் ஈஸ்வரனால் உபாசிக்கத்தக்கவன் திருத்தன் காம் பசுக்களை பூமியை விந்தத்தின் காப்பாற்றவும் ஈஸ்வரனாக இருந்து காப்பாற்றுகிறான் போற்றுகிறான் அதனால் காம் விந்திக்கு கோவிந்தா கோவிந்த நாம தான் திருமலை அப்பன் இருக்கான்னா திருமலை அப்பன் வந்து இந்த பூமியை பூமியில் இருக்கக்கூடிய ஜனங்களை அப்படி காப்பாற்று அதனால் இப்படிப்பட்ட கோவிந்தன்னு சொல்லி கண்ணனுக்கு அந்த காமதேவனுடைய பாலாரையும் ஆகாச கங்கையாலும் ஐராவதமும் சேர்ந்து பட்டாபிஷேகம் செய்து வைத்தார் அது ராமகிருஷ்ணன் மேலே பார்ப்போம் முதல் அஞ்சு ஸ்லோகத்தில் அர்த்தம் பார்ப்போம் கோவர்தனமுடைய கொடையாக பிடிச்சி கோகுலத்தை கோகுல ஜனங்களை மழையிலேருந்து காப்பாற்றியதுனால கோலோகத்துலேருந்து காமதேனுவும் தேவேந்திரனும் கிருஷ்ணன் டேன்னு காமதேனுவும் தேவேந்திரனும் கிருஷ்ணன் வந்தார் அபராதம் செய்திருக்கான் யாரையும் இந்திரன் அதனால் கண்ணன் கிட்டான் கண்ணன்கிட்ட இவர்களுடைய பூமியினுடைய பாரத்தை குறைப்பதற்காக இவர்கள் தேவர்கள் பிரார்த்தனை பண்ணி தான் பகவான் வந்து அவதாரம் பண்ணுப்பார் அப்படி இருந்தும் அபராதம் செய்தவன் அதனால் வெட்கமடைந்து இந்திரன் வந்து கிருஷ்ண பகவான் ஏகாந்தத்தில் வந்து நமஸ்காரம் பண்ணோம் தனியாக கொண்டு பார்த்து சூரியன் போல பிரகாசிக்கக்கூடிய தன்னுடைய கீழத்தால் அவருடைய திருவடிகளெல்லாம் கண்ணன் திருவடிகளை நமஸ்காரம் பண்ணும் எப்படியும் ஏழு அஞ்சு வயசு ஆறு வயசு குழந்த ஆறு வயசு குழந்தையான கோபாலனான கண்ணன்னாக்கு உயரமா ரத்ன தண்டம் மாதிரி அவர் பட்டுன்னு கீழே வந்து நமஸ்காரம் பண்ணாரோ ஏந்து நமஸ்காரம் பண்ணு ஏந்து நமஸ்காரம் பண்ணி நமஸ்காரம் அப்படி பார்த்தோம் நம்ம அந்த பிரம்ம மோகன அப்படி இந்திரன் பிரகாசமாக இருக்கக்கூடிய தன்னுடைய கீழத்துடன் கண்ணனுடைய பாதார விந்தங்களில் திருவடிகளை நமஸ்காரம் பண்ணு மகா தேஜஸோடு இருக்கக்கூடிய இந்த கிருஷ்ண பகவானுடைய மகிமைகளை கேட்டவனும் நேரில் பார்த்தவனான இந்திரன் தன் திரிலோக்காதிபதியும் அதான் பூ புவா ஹசுவா எல்லாத்துக்கும் அதுதான் இந்திரன்ன பேர் ஒரு மன்வந்திரத்தில் மனு மாறுவார் இந்திரன் மாறுவார் இப்படியெல்லாம் மாறுவார் அப்படி இந்திரன் மாறுதி இப்போது இருக்கக்கூடிய இந்திரன்னால் புரந்தரன் பேர் அடுத்தது நம்ம பலி சக்கரவர்த்தி வருவார் அடுத்த மண் அப்படிப்பட்ட இந்திரன் தான் திருலோக்காரி பற்றி மதம் கர்வம் திமிர் அடங்கி போய் அஞ்சலி பத்தமாக இருந்து கொண்டும் நமஸ்காரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ண இந்த ஸ்தோத்திரம் ஓசக்தி தான் அதாவது தேவேந்திரன் பண்ணக்கூடிய ஸ்தோத்திரம் இருக்கேன் அது வந்து ஒரு ஒரு தோற்றம் உங்களுடைய சுரூபமானது தவ தாம சுரூபமானது ரஜோகுணம் தமோகுணம் இல்லாமல் யுத்த சத்துவ குணம் கொண்டது அதாவது ரஜோகுணத்தினும் தமோ குணம் சம்பந்தம் இல்லாமல் இருக்கக்கூடியது சத்துவ குணம் பிரதானமாக இருக்கக்கூடியது அதனால் எச்ச ஞானமயம் தபாங்கிற வார்த்தையில ஞானமயமாக இருக்காது அதனால் ராகம் லோபம் போன்ற விகாரம் இல்லாமல் இருக்குது அதாவது பிடிக்கக்கூடியதையும் பேராசை ஆசை பேராசை ஆசக்தி இதெல்லாம் இல்லாமல் இருக்குது மாயா காரியமானது அஜானத்தர தொன்தொடர்ந்து வரக்கூடிய இப்படி ப்ராக்கிருத குணங்களால் ஏற்பட்ட சம்சாரமானது உங்களுக்குக் கிடையாது நம்ம அக்யானம் அதாவது தன்னுடைய சுரூபரக்ஷணமான ஆத்மா வந்து தான் அந்த பிரம்மத்தினுடைய பிரதிபிம்ப பிம்பம் அப்படிங்கிற ஒரு ஞானம் இல்லாததுனால் அதனுடைய ஈஸ்வரனுடைய பிரதிபிம்பமாக இருக்கிறது பிரகிருத்தி சம்பந்தத்தால் சரீரத்தோட பந்தப்பட்டு சரீர மனசு இந்த பந்தத்தோட பியம்மை காப்படுறதோடு பந்தப்பட்டிருக்கிறதுனால அக்யானம் அதனால் வரக்கூடிய தொடர்ந்து வரக்கூடிய பிராக்ரத குணங்கள் அதனால் ஏற்பட்டு தான் இந்த சம்சாரம்னு சொல்லப்பட்ட ஜனன மரண சாத்தியம் அப்படிப்பட்டது உங்களுக்கு கிடையாது ஏன்னா அஜானமும் அதனால் ஏற்பட்ட தேக சம்பந்தமும் இல்லை அதனால் ஆசை பேராசை ரோபாதிகள்லாம் ஏற் எப்படி ஏற்படும் அப்படின்றது இவைகள்லாம் அஜ்ஞானிகள்னு என்பதை தெரியப்படுத்துகிறோம் அப்படிப்பட்டவைகளும் அதாவது எந்தெந்த குணங்கள் செயல்கள்னால் அஜ்யானிகள்னு தெரியப்படுத்துகிறோம் அப்படிப்பட்டவைகளும் சரீர சம்பந்தத்தால் ஏற்பட்டவைகளும் வேறு சரீரங்களுக்கு காரணமாக்கக்கூடியவான லோபம் போன்றது அதாவது காம குரோதம் லோபம் மோக மத ஆத்திரியங்கள் அப்படியெல்லாம் எப்படி ஏற்படும் அதனாலும் தர்மத்தை காப்பாற்றுவதற்காக கு தர்மஸ்த குப்தி தர்மத்தை தர்மத்தை தர்மரக்ஷணத்துக்காக துஷ்டர்களை அடக்குவதற்காக ஐஸ்வர்யா குணங்கள்ல இருந்த நீங்கள் வந்து சிக்ஷையை செய்து கொடுக்குறீங்க அதுதான் பண்ண எதாகிராகி தர்மசிய கிளானி பௌதி பாரத அபியுத்தான தர்மசிய தராத்மான தியானம் பரித்ரானாய் சாது விநாயச துஷ்குதான் தர்மசம் தாபனத்தை சம்பவாமி கோவிக்கும் அப்படின்னு அது தான் இங்கே காமிக்கிறார் அப்போ தர்மத்தை காப்பாற்றுவதற்காக துஷ்டர்களை அடக்குவதற்காக ஐஸ்வர்யாதி குணங்கள் இருந்தவங்களை நீங்கள் வந்து ம இந்த தப்பு பண்ணுறவங்க சிக்ஷை பண்ணி நல்லவர்களை காப்பாற்ற முடியும் மறுபடியும் விளக்கமாக பார்த்து தான் கோவர்தன முறையை தூக்கி கொடையாக பிடிக்கும் பெரிய மழையிலேருந்து கல்மாரி மழையிலேருந்து கோகுரத்தை ரஷ்க்கும் போதும் கிருஷ்ணனுக்கு வாழ்த்து கொடுத்துருக்காங்க அவனுக்கு வந்து இது பண்ணணும் கிருஷ்ணன்ட அபமான முனியாச்சியும் அபராத முனியாச்சியும் அவர்கிட்ட சரி பண்ணிக்கணும் பின்னால் வந்து கிருஷ்ணனான வேலையெல்லாம் நடக்க வேண்டியது எல்லாம் நிறைய இருக்காங்க பகவானுடைய ஒரு இது அவர்களெலாம் பிரார்த்தனை பண்ணதுனால பகவான் வந்து அவதாரம் பண்ணிருக்காங்க பின்னால் அம்மா அதிருப்தி மாதாவுக்காக குண்டலங்கள்லாம் நறக்காசனை முடிக்கணும் பல விஷயங்கள்லாம் இருக்குது அதனால் ஜந்தன் உருவான் பதினேழு முறை பழையெடுத்து வருவான் இந்த பூமி பாலத்தை குறைக்கணுனால தேவர்களுக்கு வேண்டிய வேலை வேலையில்லாம் இருக்காது அதனால நமக்கு காரணம் பண்ணுவோம் ஆனால் மன்னிப்புக் கொள்கிற்காக சொர்க்கு வந்து இந்திரனும் கோலோகத்திலும் காமதேவனும் கிருஷ்ணன்கிட்ட வந்தார் கண்ணன் கிட்ட வந்து தப்பு பண்ணதினால வெட்கமடைந்து அபஜாரம் அடைஞ்சி அபஜாரம்னா கொஞ்சம் அபதாரம் இல்லை கண்ணன் வந்து சிவநாராயணன் இவர்கள் பிரார்த்தனை பண்ணதினால அவர்கள் வந்திருக்காங்க அப்படி வந்தவ வந்து தப்பு கொட்டார் அப்பச்சால அவர் வந்து அஃபன்ஸில் இல்லை டிஃபென்ஸில் இருந்தார் கண்ணன் அதாவது அஃபன்ஸில் இருந்தது இந்திரன் பெரிய கல்மாரி மழையை போய்ட்டு ஏழு நாள் வந்து போயிட்டு எல்லோரையும் துன்புறுத்தி கட்டப்படுத்தி அஃபன்ஸ் இருந்தேன் டிஃபென்ஸ் என்ன ஏ கண்ணன் வந்து ஒரே மலையை தூக்கி அவர்கள் எல்லாரையும் அந்த மலைக்குள்ளே கீழே வர வச்சுட்டு அவர்களை காப்பாற்றணும் இப்போ டிஃபென்சிவாக காப்பாற்று அதனால் வெட்கமடைந்த இந்திரன் தப்பு பண்ணதுனால அபஜாரம் பண்ணதுனால கனிமையில் கிருஷ்ணன் சூரியன் மாதிரி பிரகாசித்து கொடுக்க கிரீடம் தரையில் படுற மாதிரி அவனுடைய திருவடிகளை நமக்கு அப்படின்னு பிரகாசமாக ஸ்வய்பிரகாசமாக பேரொடி கொண்ட கிருஷ்ணனுடைய பெருமையை முன்னால் கேட்டு நேர பார்த்தும் உணர்ந்தான் இந்திரன் அதனால் மூன்று லோகத்துக்கு அதிபதி அப்படிங்கிறது பூ பூஹா சுவஹா அப்படிங்கிறது அப்படின்னு லோகபாலனில் அப்படின்னு அதேபதிங்கிற அந்த கருவம் போய் கையால் கூப்பிட்டு அஞ்சலி ரத்தமாக பேச ஆரம்பிப்பான் கண்ணன்ட்டேன் இந்த நாலாவது ஸ்லோகத்துலேருந்து பதிமூணாவது ஸ்லோகம் வரைக்கும் இருக்கேன் அதாவது சுமார் ஒரு பத்து ஸ்லோகங்களாக இன்ட்ரெஸ்ட் நல்லா இருக்குது நல்ல சுத்தமான சூப்பரான இது இதில் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை இது வருது சென்டென்ஸ் அதுதான் மிகவும் பிடித்தது இவ தான் வேதாந்தத்தில் வந்து ரொம்ப சுக்தியாக எப்பொழுதும் அதை நினச்சிட்டு இருக்க வேண்டிய விஷயம் தான் இந்திரன் சொல்கிறது ஸ்தோத்திரம் பண்ணால் கிருஷ்ணா உன்னுடைய ரூபமானது வடிவமானது பரமசாந்தமானது ரஜோகுணம் தமோகுணம் இல்லாதது சுத்த சத்வகுணம் அதாவது பூய சத்துவகுணம் மற்றது எச்ச ஜானாமயம் தபகான்ங்கிறது மாதிரி அறிவமயமானது ஞானமயமானது ஞானகனமானது அதனால் ஆசை ராகம் லோபம் பேராது இப்படி விகாரம் தரு அதை காமக்கோத லோகம் விகாரம் இல்லாமல் குணங்களுடைய பிரவாகங்கள தோன்றக்கூடிய இந்த லோகங்கள் அதாவது தம்ம குண லஜோ குணம் பிரவாகங்களால் சத்த குணம் இந்த லோகமே ஒரு மாயை அதாவது விவகாரத்திற்கு சத்தியமாக இருக்கும் ஆனால் பரமாத்திகமான அந்த பிரம்மம் பரமாத்மா அதுக்கு காரணமானது தாங்கிறார்கள் அதுதான் அதனால் தங்களுடைய உண்மையை அறியாதவர்கள் இந்த லோக்கம் வந்து லோக்கமே நீங்கள் தான் நினைக்கிறார் தங்களையும் ஒரு சாதாரண மனுஷப்பதவின்னு நினைக்கிறார்கள் இந்த கருத்தை தான் கவன் கண்ணையில் கீர்த்து சொன்னது அவஜானந்திமா மூட ஆமாருஷன் பருமாஷிவரம் பரம்பாவஜானந்தோ மூத்த மகீஸ்வரன் அப்படின்னு இந்த ஜனங்கள்லாம் மூடர்களாக என்ன வந்து தெரியல அதாவது மனுஷத்தை எடுத்துகிறதுனால பரம்பாவம் அஜானந்தோ என்னுடைய உயர்ந்த நிலையை அவர்களுக்கு தெரியவில்லை அப்படின்னு சொல்கிறாரு அதனால் சாதாரண மனுஷப்பகம் நினைக்கிறாரு ஆ பகவானே அறியாமல் அது அஜியான் அதற்கு காரணமான இந்த சரீரம் இதோடு உங்களுக்கு சத்தியமாக உண்மையில் தொடர முடியும் சுத்த சத்துவமான சரீரம் அவன் தன்னுடைய மகிமையெல்லாம் கையில் வச்சுன்னு இருக்கான் எப்போவுமே தன்னுடைய சுரூபர காட்சி இருக்கார்கள் கண்ணான் அவனுக்கு வந்து உண்மையில் இந்த சரீர சம்பந்தம் அப்படி இருக்கிற போதும் இந்த சரீரம் அடைவதற்கு காரணமாக இந்த சரீரத்தில் தோன்றுவதை தோன்றக்கூடியவங்க இந்த சந்தீரத்தில் தான் வருது வரக்கூடியதையும் இந்த ஆறு விதமான ஊர்மைகள் சொல்வாங்க அதே அப்புறம் வந்து இந்த ஆசை கோபம் லோபம் காமக்ரோத லோபம் வகைவா சரியெல்லாம் இந்த கெட்ட குணங்கள்லாம் உங்கள்ட்ட எப்படி இருக்க முடியும் இருக்காங்க அதனால ஈஸ்வனே தர்மத்தை காப்பாற்றுப்பாங்க அதற்கு வந்து கெடுதல் பண்ணக்கூடிய அதர்மத்தை செய்யக்கூடிய கிடையவர்கள் கொடியவர்களை தீவர்களை மற்ற சாதாரண சாதுக்களுக்கு வந்து கஷ்டம் கொடுக்கூடியவர்களை வந்து முடிப்பதற்காகவும் அழிப்பதற்காகவும் அவதாரம் என்று திருவதாரம் என்று அந்த செயல்களை நீங்கள் செய்கிறீர்கள் மேலே ஆறாவது ஸ்லோகத்திலேருந்து நூலத்தை பார்ப்போம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நாலாவது ஸ்லோகத்திலிருந்து பத் பதிமூணு வரைக்கும் பதி பத்து ஸ்லோகங்களான அந்த இந்திரனுடைய ஸ்ருதி கண்ணனை பார்த்து கொண்ட பிதா குருத்வம் ஜெகதாமதீஷோ துரத்திய கால உபாத்ததண்டா கிதாய ஸ்வேச் தனுபிகி சமீகத்தேம் மானவன் ஜன்மன் ஜெகதீசமான பிதா குருத்வம் ஜெகதாமதீஷோ துரத்தியா துரத்திய கால உபாத்ததண்டா கிதாய ஸ்வேச் தனுபிகை சமீகத்தேன் மாணம்சுன் மன்னே ஜகதீஷமானே மிக ஜீஷமான வீட்ச காலே அபய மாசு தே மிக ஜீஷமான அபயமாசு தன்மம் அபயமா தன் தன்மம் கி ஆரிய மாகம் பிரபஞ்சபஸ்மராமிவெனுசாசனம் கி ஆரியமா இதுக்கு ஒரு விசேஷம் சொல்கிறார்கள் ஆரிய மாகம் பிரபந்தி அப்பஸ்மரானாசனம் தமீஸ்வரம கிருத்தகே கிருத்தகா பிரம் க்ஷன் பிரபோதா மூடச்சேசோம் பனர் மரீசேசி சப் மமப்ளத்தை விதூஷா பிரம் க்ஷன் பிரபோதா மூடச்சேரோ மிவம் பனர்ன் மிச்ச மேசதி தவாவய உருபாரஜன்மூப்பீனேவாயுச்சர்த்தினோயோக்ஷேக ஸ்வம்வரா உருபாரமூபிநவாச்சர்த்திநமத்துகே புருஷா மகாத்மே வாசுதேவா கிருஷ்ணாய சதாம் பதய நம நமத்துகே புருஷா மகாத்மனை வாசுதேவாயிருஷ்ணாய சாாம் பதய நம பத்தாவது ஆரம்பிசூர்வார்த்தோவிந்தபட்டாபொல்லக்கூடியமான இருபத்தியேழாவது பார்க்கம் பிதம் ஜெக்தமதீஷோர்தண்டேட்சா தருவி ேன்மன் ஜீஷு தனி சமீகத்தை மாணம் மன்ன ஜீஷமான ஜதீஷமானம் வீட்சக்கா அயமாசு ஆரிய பிரபன் அப்பஸ்மையம் மதுவிதா ஜீம வீட்சா அபய மாசு திவ்வரிய இலாநிசனம் आर्यमार्गं प्रभजन्ति प्रभावं, ஆரியமாஜன்பா கலாப்பூன் சம ஈஸ்வரியமதம் க்ஷன் பிரபோ தரச்சேத மனூன்மீசி தவாவமோஷேக ஸ்வம் பராமுஜன்மூப்பி வவாஷ்பர்த்தி தவாவமோஷேக ஸ்வராஜன்மூப்பி வவாஷ்பர்த்தின மொத்ஷா மகாத்மே வாசுதேவா கிருஷ்ணா சதா பதே நம மம் பகவாய மகாத்மே வாசு தேவாய கிருஷ்ணா சத் பதாபதே மகா பத்தாவது ஸ்லோகம் அர்த்தமாக இந்திரனுடைய பத்து ஸ்லோகங்களால் விஷய சத்தியாக வேதாந்த விஷயங்களும் இருக்குது சேர்த்து ஸ்தோத்திர மண்டபம் தாங்கள் சமஸ்திராணிகளுக்கும் ஜகதம் இடவாகுபெயர் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் தாவர சங்கம ஜீவராசிகள் த தகப்பனார்த்து நல்ல வழிகளையும் போதிக்கக்கூடிய குருவாக இருக்குது அதுதான் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்புரம் எல்லாரையும் அடக்கி ஆளக்கூடிய நீந்தாவாக இருக்குது எல்லாரையும் அடக்கி ஆளக்கூடியும் ஈஸ்வரனா நியந்தாவது தகுந்த சிக்ஷையை அக்கையக்கூடிய தண்டை முயற்சியக்கூடிய தண்டை மேய்த்தி கொண்டு த சிக்ஷையை தடுக்க முடியாத காலஸ்வரூபியாக இருக்கணும் ஆமாம் அது வந்து விஷ்ணு ஒரு அம்சமே கால விஷ்ணுவனுடைய ஒரு அம்சம் காலஸ்வரூபன்னு காமிக்கிறார் ஆகையால் லோகாதிபதிகளான அபிமானம் கொண்டவருடைய கர்வத்தை அடக்கி கொண்டும் கஷேமத்திற்காக அதாவது பிரபஞ்ச கஷேமத்திற்காக சான்றோர்களுடைய க்ஷேமத்திற்காக லீலாவதாரங்களில் நீங்கள் வந்து பிரவர்த்திக்கிறீர்கள் அந்த மாதிரி பண்ணுறீங்க என்ன போன்ற அக்ஞானிகளும் ஆமாம் என்ன போன்ற அக்ஞானிகளும் லோகாதிபதிகள்ங்கிற கர்வம் கொண்டவர்களால் யாரெல்லாம் உண்டு அவர்கள்லாம் பயப்பட வேண்டிய காலத்தை பயமில்லாதவராக உங்களை ரொம்ப சீக்கிரமாக லோகாதிபதிகள்ங்கிற மதத்தை விட்டுட்டும் கர்வம் சாது ஜனங்களுடைய மார்க்கமான தங்கள்கிட்ட பக்தி அடைந்தார்கள் ஆமாம் சாது ஜனங்களுடைய மார்க்கமான தங்கள்கிட்ட ஆரிய மார்க்கம் அதுதான் ஆரிய மார்க்கம்னா நல்ல குணங்கள் கொண்டவர்கள் தான் அதுதான் அர்த்தம் நல்ல குணங்கள் நல்ல ஒழுக்கம் சீலம் கொண்டவர்கள் அப்படிப்பட்ட சாதுஜனங்களுடைய மார்க்கமான உங்கள்ட்ட பக்தி அடைகிறாள் ஆகையால உங்களுடைய ஆகையால உங்களுடைய செயல்கள் கர்மாக்கள் எல்லாம் துஷ்டர்களுக்கு சிக்ஷையை கொடுப்பதும் ஈஸ்வரா ஐஸ்வர மதத்தால ஐஸ்வர கிரகத்தால மூழ்கி போனும் புதி இல்லாதவனும் உங்களுடைய மகிமையை புரிந்து கொள்ளாதவனும் அறியாதவனமான குற்றம் தேவான் என் குற்றத்தை நீங்க வந்து அழுகி மன்னிக்க வேண்டும் பொறுத்துறளை வேண்டும் மன்னிக்க வேண்டும் ஏ பிரகோ இப்படியும் எனக்கு கெட்ட புத்தியாவது இனிமே எனக்கு ஏற்படக்கூடாது இப்போ வந்த கெட்ட புத்தினே ஏற்படக்கூடாது ஆமாம் எந்த ஒரு கெட்ட புத்தியும் கிருஷ்ணா வசுதேவா குருநாதர் முன்னாள் சொல்கிறேன் எந்த கெட்ட புத்தியும் வரவே கூடாது கெட்ட எண்ணமே வரக்கூடாது அதனால் இந்திரியங்களால் ஏற்படக்கூடிய ஞானத்திற்கு விஷயமாகாத ஏ சுயம்பிரகாச ரூபி சுயம்பிரகாச ரூபிங்க வந்து கண்ணனை கூப்பிட்றாரு அதாவது அப்படின்னா அவருடைய சுரூப லட்சணத்தில் இருக்கிறாங்க சச்சம் ஞானம் அனந்தம் பிரம்மாங்க அதையும் சுரூபரக் இருக்கும் பிரம்மமே சத்தியம் அப்படிப்பட்ட சுரு சுரூபரக் இருக்கும் இந்தியங்களுக்கெல்லாம் விஷயமாகாது அதை பிடிபடாதவர் அதாவது இந்தியங்களுக்காகவும் வாக்குக்கும் மனசுக்கும் பிடிபடாதவர் அதனால் இந்தியங்களுக்கு இருக்கக்கூடிய ஞானத்திற்கு விஷயம் இல்லாதவர் இந்த லோகத்தில் உங்களுடைய அவதாரமானதையும் அதிகமான பாரத்தை ஏற்படுத்தி கொண்டு அதாவது அதர்ம மார்க்கத்தார அதர்ம செயல்களாக அதை அதிகமான பாரத்தை ஏற்படுத்திக் கொண்டு தன்னுடைய சரீரத்தை வளர்க்கக்கூடிய ராஜாக்களுடைய முடிவிற்காகவும் உங்களுடைய உங்களை திருவடிகளை சேவிக்கக்கூடிய க்ஷேமத்திற்காகவும் இருக்குது ஆமாம் பாதாறு குந்தங்களை வந்து நமஸ்காரம் பண்ணக்கூடிய பக்தரெல்லாம் அவர்களுக்கு வந்து இப்படி ஐஸ்வர்யாரு குணங்கள் நெறிந்தவரும் அந்தரியாமியர்கள் அளவற்றவராக இருக்க பெரிய ஒரு புகழ்பெற்றவர் சதா ஆனந்த ரூபியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு நமஸ்காரம் யாரவர்களுக்கும் அதிபதியாக சாத்வதாம் பதி அது யாரவர்களுக்கு அதிபதியான வசுதேவருடைய புத்திரனான உங்களுக்கு நமஸ்காரம் வசுதேவருட புத்திரனா வாசுதன் சொல்கிறார் அது வந்து அந்த முக்கியமான வேதாந்த விஷயத்தை பார்த்து சொன்னால் அந்த அர்த்தம் வேறு விதமாக இருக்கும் அதாவது வாசனாத் வாசுதேவாச்சி வாசுல சொல்ல உதினி வாசுதேவ நமக்குங்கிறது பரமாத்மாவினுடைய ஒரு தன்மையை காண்பிக்கிறாப்புல அது இருக்கும் அதுதான் விவரமாக பார்த்தேன் லோகத்திற்கு வந்து மாதா பிதா குரு ஆச்சாரியம் எல்லாருக்குதான் தந்தை நீங்கள் லோகத்தினுடைய குரு நீங்கள் லோகத்தினுடைய தலைவர் நீங்கள் உலோகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய மீற முடியாத காலரூப்பியாக இருக்குது காலரூபி விஷு புராணத்தில் காலரூப்பியே ஒரு அம்சம் அது காலரூப்பி அப்போ லோகத்தினுடைய க்ஷேமத்திற்காக இப்படியும் விருப்பப்படி அந்த ரூபத்தை எடுத்துக்கொண்டும் லோகத்துக்கு ஈஸ்வரன் நான் ஒரு திமரோட கர்வத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அதாவது லோகப்பாளருடைய கர்வத்தை கொலச்சியும் திருவள்ளையாடல் கூடியும் அவன் என்ன பொன்றும் அறிவிழந்தவர்கள் லோகத்துக்கு ஈஸ்வர் நான் தானே ஒரு கர்வம் கொண்டும் திமிரோடு பயங்கரமான சூழ்நிலையிலையும் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் வேலை செய்யக்கூடிய உங்களை பார்த்த உடனே அந்த கர்வத்தை அகங்கார திமிரை விட்டு அகங்காரம் போய் தான்றவர்கள் வந்து கடைபிடிக்கக்கூடிய பக்தி மார்க்கமான நல்வழியை உதவிக்கிறார் பா பின்பற்றுகிறார் ஆரிய மார்க்கம் ஆரிய மார்க்கம் அதாவது பெரியவர்கள்லாம் சாண்டோர்கள் ஞானிகள்லாம் பின்பற்றக்கூடிய பக்தி மார்க்கமான நல்ல வழியை பின்பற்றுகிறோம் அதனால் உங்களுடைய ஒவ்வொரு செயலும் கெட்டவர்களுக்கு நல்ல வழி காட்டுவதற்காகவே ஆகும் கெட்டவர்களுக்கு நல்ல வழி காட்டுவதாகவே ஆகிறது அப்படி சொன்னால் மேலே பார்ப்போம் பார்ப்போம்